தேவ மக்களின் ஒருமனப்பாட்டிற்காய் ஜெபித்து சென்ற ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்துவ நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் இந்த நாள் தியானத்தின் தலைப்பு ஒரே எதிரி ஒன் அனிமி வாசிக்க வேண்டிய சங்கீதம் பகுதி நம் எல்லாருக்கும் தெரிந்த நூற்றி முப்பத்தி சங்கீதம் இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமானது அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியிலே வடிகிறதும் அவனுடைய அங்கிகளின் மேல் இறங்குகிறதுமான நல்ல தைலத்துக்கும் எர்மோன் மேலும் சீயோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பனிக்கும் ஒப்பாயிருக்கிறது அங்கே கர்த்தர் எந்தென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார் இன்றைய மனப்பாட வசனம் அதே சங்கீதத்தினுடைய முதல் வசனம் மூன்று வசனங்களையும் மனனம் செய்வது நல்லது இந்த முதல் வசனத்தை மாத்திரம் இப்பொழுது மனநமாக வாசிக்க நான் உங்களை ஊக்குவிக்கிறேன் சகோதரர் ஒன்றுபட்டு வாழ்வது எத்துணை நன்று பிரியது How good குட் பிளசண்ட் இட்இஸ் பார் பிரதர்ஸ் இன் யூனிட்டி வெளியே உள்ள எதிரிகளை விட நமக்குள்ளேயே இருக்கும் சத்துருக்களே நம்மை அதிகம் பலமிழுக்கச் செய்வார் தனக்குத்தானே பிரிந்திருக்கிற ராஜ்யம் நிலை நிற்காது என்றார் ஆண்டவர் தனக்குத்தானே பிரிந்திருக்கிற பட்டணம் நிலை நிற்காது என்றார் தனக்குத்தானே பிரிந்திருக்கிற வீடு நிலைத்து நிற்காது என்றார் எனக்கு ஒரு கேள்வி தனக்குத்தானே பிரிந்து நிற்கிற சபை மட்டும் பலமாய் நிற்க முடியுமோ சபையின் பிரச்சனைகளிலெல்லாம் மிக பெரியது ஒரு மனமின்மையே நடைமுறையாய் நாம் ஒருமனப்பாட்டிற்கு வழிவகுக்கிற பத்து எளிய படிகளை இன்றும் அடுத்த நான்கு நாட்களும் நாம் தியானிப்போம் ஒன்று தலைவர்களிடம் தூங்க வேண்டும் Begin with the leaders. துவக்கம் தலைவர்களிடம் தான் காணப்பட வேண்டும் சங்கீதம் நூற்றி முப்பத்தி மூன்று இப்பொழுது வாசித்தோம் அல்லவா அது யாவருக்கும் பிரியமானது அது ஒரு வியப்போடு துவங்குகிறது பாருங்கள் இதோ எஸ்க்ளமேஷன் சகோதரர் ஒருமித்து வாழ்வது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமானது சகோதரர் என்பது இங்கு இறை மக்களை குறிப்பிடும் மகிமையான இந்த ஒருமனம் மீதி உள்ள இரு வசனங்களிலே அழகாக வர்ணிக்கப்பட்டுள்ளது சித்தரிக்கப்பட்டுள்ளது சங்கீதக்காரன் இரண்டு சித்திரங்களை இங்கே பாருங்கள் முதலாவது வடியும் தைலம் அடுத்தது இறங்கும் பனி என்று சொல்கிறான் பிரதான ஆசாரியன் தலையிலிருந்து எங்கிருந்து தலையிலிருந்து தைலம் வடியை துவங்குகிறது பனி இறங்குவது எங்கே எர்மோன் மலையிலிருந்து தலையிலிருந்து இறங்குகிறது மலையிலிருந்து இறங்குகிறது ஏன் எர்மோன் பாலஸ்தீன நாட்டு மலைகளில் உயரமானது இந்த எர்மோன் மலைதான் ஆரோனின் உடைகளும் சியோனின் மலைகளும் இறை மக்களின் சபையை குறிக்கும் ஆரோனும் எர்மோனுமோ தலைமத்துவத்தை குறிக்கும் ஒருமனம் என்பது தலைவர்களிடத்தில் துவங்காவிட்டால் அது நெடுங்காலம் நீடித்து நிற்காது தலைவர் என்கிற சிரசில் ஊற்றப்பட்டு சபை என்னும் ஆடைகளிலே வடியும் ஒருமனப்பாடுதான் எப்பொழுதும் நிலைநிற்கும் எனவே ஒருமனப்பாட்டை குறித்து பேசும் பொழுது அதற்கான முதல் படி தலைவர்களிடம் துவங்க வேண்டும் இரண்டாவது சாத்தானே பொதுவான எதிரி என்று நாம் அறிய வேண்டும் விஸ்ட் நோ தட் வி ஹாவ் அ காமன் எனிமி அண்ட் தட் சைட்டன் எபேசியர் நான்கு 4, முதல் ஆறிலே வரிசைப்படுத்தப்பட்ட ஏழு ஒருமனப்பாட்டு கூறுகளுமே பொதுவாக கிறிஸ்தவ ஐக்கியங்களில் அடிக்கடி தியானிக்கப்படும் சுட்டிக்காட்டப்படும் அவையாவை ஒரே ஆண்டவர் ஒரே உடல் ஒரே ஆவி ஒரே நம்பிக்கை ஒரே விசுவாசம் ஒரே திருமளுக்கு ஒரே கடவுளும் தந்தையுமானவர் என்று நாம் இந்த ஏழு கூறுகளையும் நாம் தியானிப்போம் ஆனால் துர்ப்பாக்கியமாக இந்த ஒருமனப்பாட்டு கூறுகளே நம்மை எதிர்த்துருவங்களுக்கு துரத்திவிட்டன ஒரே ஆவியானவரை குறித்த விளக்கங்களும் ஒரே ஞான ஸ்நானத்தை குறித்த விளக்கங்களும் அப்பப்பா நமக்குள்ளே எத்தனை பிரிவினைகளை உண்டாக்கி விட்டாங்க ஒருவேளை இன்னொரு காரியம் இத்துடன் சேர்க்கப்படுமானால் நாம் கூடி வர ஏதுவாக உண்டாகும் என்று நான் நினைக்கிறேன் அதுதான் ஒரே எதிரி ஒன் எனிமி என்பது அடிக்கடி என்னுடைய நினைவுக்கு வருகிறது நம்முடைய அரசியலிலே சில ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த ஒரு சம்பவம் ஜெயபிரகாஷ் நாராயண் அவர்கள் எல்லா கட்சியினரையும் பார்த்து நமக்குள்ளே ஏராளம் கருத்து வேறுபாடுகளும் கோட்பாட்டு வேறுபாடுகளும் உண்டு ஆனால் நம்ம எல்லாருக்கும் பொதுவானது ஒன்றே ஒன்று அது ஒரு நபர் ஒரே ஒரு எதிரி அது திருமதி இந்திரா காந்தி நம்முடைய எதிரி ஒன்றாக இருப்பதால் நாம் எல்லாருமாக சேர்ந்து வந்து முதலாவது நமது எதிரியை காலி பண்ணுவோம் பிறகு நாம் உட்கார்ந்து நம்முடைய காரியங்களெல்லாம் நாம் சரி செய்து கொள்வோம் என்று சொல்லி எல்லா அரசியல் கட்சிகளையும் கூட்டி இந்திரா காந்தி அம்மையாரை ஒரு தோற்கடித்தார் நான் நினைக்கிறேன் திருச்சபையானது இந்த ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் ஒரே எதிரி என்று நாம் எல்லாரும் உண்மையாகவே அறிந்து ஒருமணப்பட்டு வந்து காரியத்தை முடித்த பிறகு வேலையை செய்து முடித்த பிறகு உட்கார்ந்து மற்ற விவாதங்கள் விவரம் நம்முடைய வித்தியாசங்களையெல்லாம் நாம் பேசிக்கொள்ளலாம் உங்கள் எல்லாருக்கும் தெரியுமா இயேசுவினுடைய குழுவிலே இல்லாத ஒருவர் பிசாசுகளை துரத்தி கொண்டிருந்திருக்கிறார் அப்பொழுது சீஷர்கள் கேட்டார்கள் அவன் நம்மோடு கூட இல்லை அவனை நாம் தடுக்கலாமா அப்பொழுது இயேசு சொன்னார் தடுக்க வேண்டாம் ஏனென்றால் நமக்கு எதிராக இராதவர் நமது சார்பில் தான் இருக்கிறார் என்றார் ஆம் சாத்தான் மட்டும்தான் நம்முடைய எதிரி பாமாலையில் உள்ளவர் அல் அருமையான பல்லவியனுடைய கவியனுடைய நினைவுக்கு வருகிறது மீட்டு ஆண்டவா அன்னியோனிய காரணா ஜீவநேசா தேவரீர் வேண்டல் கேட்டு இறங்குவீர் பிதா சுதன் ஆவியே ஏகரான சுவாமியே உந்தன் திவ்ய ஐக்கியமும் தந்து ஆட்கொண்டரம் சகோதரர் ஒன்றுபட்டு வாழ்வது எத்துணை நன்று எத்துணை பெரியது how good and pleasant it is for brothers to dwell together in unity jebippo inga nalla andavare indarmiyana karuthukaga and aleppukaga nangal nandichollugiron sinna pinnamaga sabai indru kedappadhal allavo ummude mahavarum pani innum andavare nundi adithukondirukirathu ittene aandugal aagiyum nangal peridaga ondriyum sadhikavillai engalai manni எங்களுடைய எதிரி எங்களுடைய உடன் ஊழியரோ இன்னொரு ஊழியக்காரனோ அல்லவே அல்ல எங்களுடைய எதிரி பொதுவான அவன் பிசாஸ் பழைய பாம்பு கத்தாவே நாங்கள் இந்த ஒரு சத்தியத்தை தெளிவாக உணர்ந்து கொண்டு ஒருமனப்பட்டு மக்களை எப்படியாவது இந்த ஒரே எதிரியின் கையிலிருந்து பிடுங்குவதையே எங்களுடைய ஒரே கடமையாக ஒரே வேலையாக ஒரே பணியாக கொள்ள கர்த்தரை உதவி செய்யும் எல்லா சபைகளிலும் எல்லா சங்கங்களிலும் உள்ள தலைவர்களுக்கு ஒரு நல்ல ஒருமனப்பாட்டை உண்டாக்கி அவர்கள் தலைவழியாக தாடி வழியாக கர்த்தாவே அங்கிகளுக்குள்ளே அந்த அருமையான ஒருமனப்பாடு என்கிற தேவனுடைய ஆசிர்வாதத்தின் தைலம் இறங்க கர்த்தரைங்களுக்கு உதவி செய்யும் உங்களுடைய வார்த்தைக்காகவுமே துதிக்கிறோம் அப்படியே நடந்து கொள்ள எங்களுக்கு நேர்கிருபை தாரம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜிபிக்கிறோம் ये जीवन पिता आम